வணக்கம் ஏப்ரல் பதினொன்னு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ராமலிங்க அடிகளார் மருதூர் எனும் ஊரில் பிறந்தார் இரண்டு உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் மூன்று ஊவே சாமிநாதையர் நூல் நிலையம் சென்னை பெசன் நகரில் அமைந்துள்ளது நான்கு பாரதியார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பிறந்தார் ஐந்து அழகின் சிரிப்பு என்ற நூலை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 இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் இரண்டு ஊவே சாமிநாதயரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன மூன்று விக்டோரியா மகாராணிக்கு பிறகு இங்கிலாந்தின் பட்டத்துக்கு வந்தவர் யார் நான்கு அர்ஜென்டினாவின் அரசாங்க மொழி எது மீண்டும் சந்திப்போம் நன்றி